பஞ்சாயத்து பேர் ஏன் அப்படின்னு சொன்னா நமசிவாயம் வெளிப்படையாக எல்லாம் தெரியுதுனால நமசிவா போட அப்படின்னு கூப்பிடுறாங்களா அதுக்கு ஒரு மரியாதை எல்லாம் போகுது சூழம எல்லாம் தெரிஞ்சு அர்த்தம் சிவாயண்ணு யார் பேர் இல்லை சூஜ பஞ்சாயத்து சிவசிவாய் பேர் இது என்ன விஷயம்னா நமான்னு இருக்கிற நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணுறேன் அர்த்தம் நம சிவாய நம் வணங்குகிறேன் சிவனை அர்த்தம் சிவாய நம்மன்னா சிவனை வணங்குகிறேன் அர்த்தம் அவ்வளோதான் திரும்பி சொல்லணும் சிவசிவா அப்படின்னா வணக்கம் இல்லை அந்த மங்களஸ்வரூபம்னு மட்டும் தான் சொல்லணும் அதான் காரணம்னு போயிடும் காரணமாக இருக்கின்றது அப்புறம் பக்தர்களுக்காகத்தான் நமா சேர்க்கறது வணங்குகிறேன்னு அர்த்தம் அது முன்னே முன்னே நமஸ்காரம் சொல்லி சிவாயின்னு சொல்கிறது சோழ பஞ்சாத்திரம் முன்னே சிவாய நம்ம சிவபுரமான சொல்லப்புறம் நமஸ்காரம் சொல்கிறது சூட்ச பஞ்சாத்திரம் நமஸ்காரம் இல்லாத சிவசிவாங்கிறது காரண பஞ்சாத்திரம் இது ரெண்டு காரணமாக அதுதான் ஆனால் சிவாய நம்ம என்ற சூட்சிம பஞ்சாத்திரத்தை நாங்கள் உபதேசிக்கிறோம் இந்த உபதேசம் பெற்றுக்கொண்டு சொல்கிறோம் சேவடி இறங்கினார் சிவாய நம்ம சிவாய நம்ம என்று அவர்கள் மனாலு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதான் ரெண்டும் சொல்லணும் சொல்கிறது ரெண்டு ரெண்டு சே சொல்லாம் எதுவும் கலந்து சொல்லலாம் சரி தான் உபதேசம் எது வேணாலும் கேட்டுக்கலாம் தான் ஆனாலும் சில பிள்ளைகளுக்கு நமசி வாய்ப்பு நம்பிக்கை இருக்கிறது கதைகள் சொல்லியிருக்கு பண்றது ஜாப் பண்ணானா மத விவசாயம் பண்ணனு சொன்னாக்கா இன்னும் பக்கம் இல்லைப்பா ஒரு நாள் போட்டு முன்னால் ஆ ஆமாம் பக்கமும் இல்லை உதவ பண்டிகை இல்லையான்னாலும் சிறப்பா செஞ்சதுக்கு நான் பண்ணலன்னு நல்லா இல்லை பண்ணுறேன்னா உதயம் பண்ணிட்டாராம் அப்புறம் சொன்னானா என்ன சாமி இந்த மந்திரமா இது இந்த மந்திரமா என் பகுதியாக பேர் என் போய் இதைய வேலை வாங்கிட்டு சொல்லி கொடுவீங்களே முன்னால் சொல்ல அப்போ போயிருப்பேண்ணே வர வருஷம் வேலை வேலை வாங்கிட்டுதான் சொல்றீங்கள பொது இது உபதேசமா இது அப்படின் சோழ பஞ்சாத்தும் பலன் உண்டு தான் ஆனாலும் பக்தி சேர்க்கு பாவனை தான் பலன் கொடுக்கும் அதனால இங்கே இவரும் சூழ் பஞ்சாயத்தை எடுத்துக்கொண்டார்கள் சிவாயன் அமர் என்று சேவல் இறங்கினார் அவருடைய திருவழியிலே வணங்கினார்கள் என்று சொல்றார் எந்த அளவற்ற திருமேனியை இறங்கி சிந்தைகளி கூறுமளவில் சிவனை நேரே அந்த மரு தன்னை அருள் செய்ய வருளாலே வந்த திருமேனி இனை கண்டார் முப்பத்தெட்டாவது பாட்டு எந்த எம் தந்தையாகிய சிவருமான் அளவற்ற திருமேனியை இறஞ்சி இப்படி எல்லையில்லாத விசரமாகி காட்சி கொடுத்த அதனை எல்லோரும் வழிபட்டு சிந்தை களி கூறும் அளவில் அவர் உள்ளமெல்லாம் சந்தோஷமாக நிரம்பியிருக்கின்ற அந்த அதே சமயத்தில் சிவனை நேரே பார்த்தவனால் வந்தது அந்த மறுபோ தன்னை அருள் செய்ய அவர் என்ன பண்ணார் அப்புறம் சரி இது வரைக்கும் விஸ்வரூபம் காட்டணும் இனிமே உள்ளபடிக்கே ரூபத்துக்கு வந்துடுவோம்னு மீண்டும் பழைய ரூபத்துக்கு வந்துட்டாங்க அந்த தன்னை அருள் செய்ய நாசம் இல்லாத உண்மைஸ்வரூபத்தை அவர்களுக்கு மீண்டும் உதேசிக்கும் பொருட்டு அருளாலே வந்த திருமேனி ஏற்கனவே இவர்களுக்காக உதேசம் செய்த வந்த அந்த சிம்மாசனம் அந்த திருமேனி மகனோடு கண்டார் மகாவிஷ்ணுவோடு அவர்கள் ரெண்டு பேர் பார்த்தார்கள் ஒரே ஆசனத்தில் ரெண்டு இருந்தார் முன்னா படித்தோம் அதே மறுபடியும் அவர் ரெண்டு பேர் உட்கார்ந்து இருப்பதை அந்த முன்னிவரெல்லாம் பார்த்தார்கள் என்று கண்டு நின் ஒப்பிலா உரு கண்டு கள ஒழிந்துள கள ஒழிந்து உளம் காதலிக்கின்றது கரைதீர் வளமே இன்னமும் கேட்கவென்றடி வணங்கினாரால் போத்தப்பட்டு அளவிறந்த அவன் எப்படி இருந்தார் இதுவரைக்கும் விசிரபமாக இருந்த இல்லை இல்லாமல் காட்சி கொடுத்த அவர் அளவுபட்டு பழைய படிக்க சிவோடியுமாக ஆகி இருந்து இருந்த அவ் அருள் கண்டு மறுபடியும் சும்மா சேர்ந்து உட்காந்துருக்காரே என் கிருவையை பார்த்து உளம் வியந்து மனதில் ஆச்சரியப்பட்டு நீ ஒப்பிலாக உருவு கண்டு ஒய்ந்தோம் உங்களுடைய சமானமில்லாத விசுரபத்தைக் கண்டு இதுவரைக்கும் நாங்கள் ஆனந்தப்பட்டோம் களவு ஒழிந்து உளம் காதலிக்கின்றது உங் இந்த வஞ்சகம் இல்லாமல் இந்த மனவானது இப்போது உங்களையே விரும்பிக் உன் கரைதீர் வளமை இன்னமும் கேட்க எல்லையில்லாத அந்த அத்வைத பிரசங்கத்தை இன்னமும் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்று இப்படி கூறி திருவடி வணங்கினார்கள் அவருடைய திருவடிகளை விழுந்து அட்டாங்க சிட்டாங்கம் வணக்கம் செலுத்தினார்கள் அந்த தேவர்கள் என்பது போதனர் தமக்கு காலகால நெனக்கட உளும் தொழுது எழுந்த மாதவன் தன் முகம் பார்த்து மேன் மொழிவான் பாட்டு இதோட முடியுது மேலதான தன் பெருமையை கேட்க ஒரு பொருந்திய தன்னுடைய பெருமை நினைக்கிறாராம் கேட்க மேன் மேலும் சாலதாம் தவம் செய்ய தகு தபோத போதிமான போதுமான அளவுக்கு தவம் செய்யக்கூடிய தாமர்த்தியவர்கள் பொறுக்கு அப்படிப்பட்ட தவசவுடைய மகிழ்ச்சிகளுக்கு காலகாலன் என கடவுளும் காலனுக்கெல்லாம் காலமாக இருக்கின்ற அந்த செவருமானம் தொழுது எழும் கடவுள் காலகாலன் என கடவுளும் தொழுது காலகாலம் மட்டுமில்லை மற்ற எல்லா கடவுளும் தொழுது எழக்கூடிய கடவுள் அவர் மூல மாதவன் தன்முகம் பார்த்து சிதி கர்த்தாவாகிய மாதவன் மா அண்ணா லட்சுமி தவன்னா கணவன் லட்சுமி நாயகனாகிய நாராயணனை பார்த்து தன் முகம் பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து மேன்மொழிவான் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்று சொல்ல சிவசக்தியின் தேவரித்து அத்தியாயம் ஆறாவது அடுத்தது அதனால் அவர்களுக்கு நூற்றி வரைக்கும் முனிவர் கேள்மின் என்றருமையை காணுமாறு அருமை கண்டுதான் ஓதலான் மறையனு உள்ளவாறு அறியும் உலகென்றால் என்றனால் ஈதலா முனிலை பெற்று எங்குவது என்றனால் என்றனால் ஆவலால் அழிவிலாக தற்பழையனான நான் முழுதும் ஆகு ஈஸ்வர் கீதையில் ஆறாவது அத்தியாயம் சிவசக்தியின் செயல் மத்திய அத்தியாயம் சிவசக்தி சிவகுண்ண மங்களம் அதனுடைய சக்தி இங்கே இந்த அத்தியாயத்தில் தன்னை அதிஷ்டானி சேனா பிரம்மசுரமாகவும் அதோட காலபுரமாகவும் காளிபிரமாவும் சொல்கிறார் மற்றவர்கள காளிபெருமம் நான் தான் காணபெருமம் என்றும் இருபத்தஞ்சி பாடல்களில் விளக்கிறார் பிரம்மசுரமாக சில பாடல்களில் விளக்குறார் சில பாடல்களில் மகிழ்ச்சியின் காணபுரமாக விளக்கிறார் இது இரவு ஒருவன் தான் என்றது இதில் நிச்சயமாக நிச்சயக்கூடும் அந்த கொள்கை தெரியாதனால தான் பலான்னு சொல்கிறாங்க இது மத்தியில் கலம் கடல் உறவு தான் அத்வைதம் ரெண்டு அல்ல ரெண்டு அல்ல என்பது ஏன் தலைவன்னா இந்த உறுப்புகள் பாதணுங்கிறது விளக்கம் இல்லாததான் காரணம் அவருடைய அம்சங்கள் எல்லாமே அவருடைய அம்சம்தான் சகலமும் அவருடைய சரீரம்தான் அறியாதனால ஒவ்வொரு ஆகவும் அறிகிறதுனால ஒன்றாகவும் தெரியும் அதுதான் சொல்றார் காவலான முன்னோர் கேள்வின் முன் அத்தியாயத்தில் விஸ்வ சொல்லி முடித்தார் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணாங்க பழையபடிக்கு அந்த உருவம் தாங்கி மகாவிஷ்ணுவோட சிம்மாசனம் அமர்ந்தார் சந்தோஷப்பட்டார்கள் அவன் பிறகு மீண்டும் மூல மாதவன் கண்முகம் பார்த்து மேன் மொழிவான் என்று பார்க்க முடியுது ஆகவே அவரை முன்னிலையாக வைத்துக் சொல்ல ஆரம்பித்தார் காவலால் முனிவர் கேள்மின் மிக பக்திய சிறந்தையோடு கேளுங்கள் நான் சொல்வதை என் பொறுமையை நானே சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் ரெண்டாவது ஆள் இருந்தால் சொல்லலாம் ஆள் இல்லை அதனால் என்னை தேவை இல்லை நானே சொல்கிறேன் காணுமாறு அருமையை கண்டு தான் வேதலால் இந்த என்னுடைய பெருமையை என்னுடைய அருமையை நானே சொல்லுகிறேன் அதை நீங்கள் எல்லாம் பாருங்கள் அப்படி சொல்லும்போது மறை அந்த மறையானது வேதனானது என் உள்ளவாறு அறியும் என்னை பற்றி வேதம் சொல்லியிருக்கிறேன் நான் தான் சொன்னது வேதம் அதனால என்னை பற்றி உலகமாக அதில் இருக்கு உற்பவிப்பது உலகு என்பனால் வேதம் உண்டானது இந்த உலகம் உற்பத்தியானது என்ன என்னிடத்தில் தான் இது காலப்படங்கள் சொல்றது இப்போ இதெல்லாம் நிலை இயங்குவது என்றனால் இதெல்லாம் விளையா இருக்கிறது என்ன அது என்னால தான் அழிவன் என்றனால் பழைய காலத்தில் அழி என்றது அல்ல அழிஞ்சாலும் அது என்னால் தான் அதனால் அழிவில்லாத அழிவில்லாத பழையனான நான் முழுவதும் ஆகுவேன் அழிவில்லாத தன்மை எனக்கு இருக்கு பழையன் எப்போதும் இருப்பவன் புதுமைக்கும் புதுமையின் பழமைக்கும் பழமையினான் அப்படிப்பட்ட நான் முழுவதும் ஆகுவேன் எல்லாமே இருப்போம் நான் தான் என்னைத் தவிர இரண்டாவது வஸ்து கிடையாது ஆகவே என்னுடைய பெருமையை நானே சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் பக்தர்கள் ஜோடி கேளுங்கள் ஒரு கேட்ப வேலை ஆனால் உங்களுக்கும் அஜய் ஞானம் உண்டாகும் சொல்லலாம் அகில பூதங்களுக்கும் அந்தரி யாமியாய் நான் சகல பூதமும் என்னுடே சார நான் தாங்கி நிற்பன் நீலமோ மதிலெங்கண்ணும் நிற்பவன் எனவும் என்னை புகழவும் படாதே எண்ணிற் பொருள் பிரி நின்மையாலே இரண்டாவது பாட்டு அகில பூதங்களுக்கும் அந்தரியாமியாய் சவல பூதமும் என்னு உள்ளே சார நான் தாங்கி நின்று நிற்பன் சகல பூதங்களுக்கும் அந்தரியம் உள்ளே அந்தரியன்னா உள்ளே யாமனு இயக்குபவன் எல்லாருக்கும் உள்ளீடாக இருக்கிறேன் அதுதான் இந்த முத்தின அனுசோதமும் சொல்லுவான் சூத்ர சூத்ராத்மான்னு சொன்னால் அதுதான் சூத்திரம்னா கயிறு அதில் மணிகள் கோக்கப்பட்டிருக்கிறது போல எல்லோரும் ிருக்கிறார்கள் உள்ளே இருந்து நான் தான் சகல பூதமும் என் உள்ளே இடத்துல சார பொருந்தி இருக்க நான் தாங்கி நிற்பன் அது எல்லாம் ஆதாரமாக இருக்கிறேன் எனக்கெல்லாம் நிகழமும் அதில் எங்கண்ணும் நிற்பவன் நான் எல்லாவற்றிலும் எங்கண்ணம் எந்த இடத்திலும் எல்லும் இருந்து கொண்டிருக்கிறேன் எனவும் அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே என்னை புகழவும் படாதே என்னை பற்றி அடுத்தவளவா புகழ சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் எண்ணில் பொருள் பிரிவு இன்மையாலே என்னை புகழவும் படாது அடுத்த வசதியா இருந்தாலவா அதை பற்றி சொல்லலாம் இரண்டாவது இல்லாதனாலே நான் என்னுடைய பெருமையை சொல்ல வேண்டியிருக்கேன் இப்போ நீங்களெல்லாம் யாரெல்லாம் நான் நான் தான் நீங்களும் நீ உணர்ல நான் நான் அனுபவமாக இருக்கிறேன் வித்தியாசம் நான் உணர்ந்தவன் நீ உணராதவன் அவ்வளவுதான் இன்னும் மறைப்புள்ளோ கூடியவர்கள் எனக்கு மறைப்பு சதவா இல்லை அதனாலே உங்களுக்கு மறைப்பை நீக்குவதற்காக சொல்லுகிறேன் அஞ்ஞானம் மறைப்பை கொடுக்குது அது மறைப்பை போக்குவதற்கு நான் சொல்வதை கேளுங்கள் சவண மண்ணுங்கள் மனத நித்தியாசனம் அப்புறம் விசாலம் பண்ணுங்கள் ஞானம் உண்டாகணும் எங்குமே இந்த மறைப்பு தான் துக்கத்தை கொடுக்கறது எல்லாமே எல்லா விஷயத்திலும் அப்படித்தான் ஆவரணும் எடுத்து தெரியாத தெரியாத மறைப்பு அப்போ அது தன்மாடுறதும் இல்லை அதை மறைப்பு அதை மறை போக்குறதுக்கு சாதனங்கள் வச்சுக்கணும் கண்ணை அடிவளிக்கும் இதெல்லாம் கூட சேர்த்து வச்சுக்கணும் அப்போ தான் மறைப்பு நீங்கும் இந்த தோளத்தில் உள்ள எழுத்துக்களுக்கு எந்த பாடாக இருக்குது அதிசூட்சியமாகிய இருக்கின்ற ஐஷா எப்படி அறியிறது செப்பிட ஒனாதி தெரிஞ்சிடவும் உங்களுக்கு எப்படி நிகழ்ந்தது என்னுடைய மேனி அப்படி இருந்தவனை மாய ஒப்பிட நினைஞ்சிடுவரே உணர்வில்லாதா என்ற அவர் சொல்றார் செப்பிட ஒனாது எதிர் தெரிந்திடவும் என்னை பற்றி இந்த விதமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியும் நான் இப்போ விசாரம் எடுத்து காட்டின காரணத்தினாலே நீங்கள் அளவில்லாது இருக்கின்ற என்னுடைய உருவத்தை பார்த்து பலதாராக பொருந்தீர்கள் அது அப்படி பொருந்தது காரணம் என்ன இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத காட்சி அது அதனால்தான் அதனால் செப்பிட ஒனாத நிலை அது எதிர் தெரிஞ்சுட அப்படி பார்த்தீர்கள் உங்களுக்கு எப்படி நிகழ்ந்தது என்னுடைய மேனி சரி எப்படி இருந்தது பெரிய உருவமா இருந்தது இப்ப எப்படி இருக்கு சின்ன உருவம் ஆயிடுச்சு அப்படி என்ன நினைக்க முடியும் பெரியலேயே அடையக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு சிறியிலே அடையக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு இப்ப இருந்து தெரிந்து கொண்டிருக்கிற அல்லவா என்னுடைய வல்லமையை என்றார் உங்களுக்கு எப்படி நிகழ்ந்தது என்னுடைய மேனி அப்படி இருந்த எனை அப்படிப்பட்ட செய்யக்கூடிய தாமரத்தினுடைய எண்ணெய் மாயை அவனாலே ஒப்பிட இணைந்துடுவரே மாயைக்கு சமானம் என்றோ அது கட்டுப்பட்டவர் என்றோ சொல்லக்கூடியவனால் ஒப்பாரையானால் அவர் உணர்வு இல்லாதவர்கள் அஞ்ஞானிகள் நடத்தணும் நான் மாயை கட்டுப்பட்டு நல்லன் எனக்கு தான் மாயை கட்டுப்படுறது மாயா மோகிதன் நான் மாயிடும் மயங்கள் நாங்கள் இல்லை மோகிதர்கள் மயங்கிறார்கள் அவருடைய மயக்கத்திலிருந்து விடுபட தேர்த்தன் செஞ்சால் தான் முடியும் வழியை இல்லை என்ன முடியாது மயக்கம் பெரிய மயக்கம் ஒன்றும் இல்லாதா ஏதோ ஒரு மயக்கம் இருக்கு இந்த உலகத்தில் பொருள்கள் மேல செக்திபூர் சது ஒரு மயக்கம்தான் அது மயக்கம் தான் மறைப்புன்னு போயிரு அது மறைப்பை போக்கிறதுக்கு நடந்த இடம் காலத்தில் அபியாசம் பண்ணாதான் போகணும்ல ஒன்னால ஒன்றா போகிறதில்ல திருவண்ணும் பண்ணதுனாலே உடனே போயிடாது நித்தியாசனம் பண்ணி ஆகணும் நித்தியாசனம் பண்ணால் தான் போகும் நித்தியாசனம் பண்ண எப்படி போகணும்னா நாமரூபத்தை மித்தியா நிச்சயிக்கிறோம் சத்தியம் பண்ணி அப்படி நிச்சயம் போது அந்த நாமரூபத்தில் உள்ள மயக்கம் இணைங்குவது சத்திய பொருளாகிறதுனாலும் சுகப்பொருளாகவும் சுத்தப்பொருளாகவும் நினைக்கிறோம் நாம் அது சுத்தமும் இல்லை சுகமும் இல்லை ஆனாலும் ஒரு மயக்கம் இருக்குது என்ன சுத்த சுகத்தை ஆரோக்கியம் பண்ணுறோம் அதில் நாம் ரூபத்தில் ஒவ்வொருக்கும் எல்லாரும் ஒரே ஒன்றிய வைக்காது வராது உலக பொருள்கள் அனந்தம் அது சில பொருள் சில பொருள் மயக்கம் அஞ்சு இந்திரியங்கள் மூலமாக பார்க்கணும்னாலும் அஞ்சு மயக்கம் இருக்கு அது தீவிரமாக இருக்கும் அந்தமாக இருக்கும் மத்தியமாக இருக்கலாம் அது வந்து விடுபடம்னு சொன்னால் பிரம்ம சத்தியம் பிரபஞ்சம் தீ மிச்சம் வரும்போது முழுமையாக அது விடுபடும் அது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துதான் இருக்கும் ஏ சுரூபம் அவதி பலம் ஐந்து நிலைகள்ல ஏ சுரபம் பெரிய பாடு காரியம் அவதி பழம் வரைக்கும் விட்டு நிலை நல்லது ஏ காரியம் அவதி வரைக்கும் வந்துருச்சுன்னா பலம் வந்துடும் பழம்னா துக்கம்தான் அதனால் காரியம் அவதி வரைக்கும் அடாமல் இருந்தாலும் அதே பெரிய சாதனை காரியம் அப்புறம் அவதி வந்துடும் ஏ சொல்வோம் தலைமாடிட்டு வந்தாலும் பரவாயில்லை அப்புறம் திருக்ச உள்ள போ அ அடங்கிடும் அபியாசிகளுக்கு அந்த அளவுக்கு உள்ள அடைக்கி வைக்கணும் அடைக்கி வைக்கிறது தான் அது பிடிங்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கும் அலுவதி மருந்து மாதிரி தான் அலுவதி மாத்திரைகள் சாப்பிட சாப்பிட அடங்கியிருக்கும் அந்த மருந்து எல்லாம் குறைஞ்ச உடனே அவன் பிடிக்கிட்டு வந்துடும் வேகாக இடைக்கு இருக்கு அது பிடிக்கிறேன் சேராக வந்துடும் மருந்துக்கு அவ்வளோதான் கொஞ்சம் தான் வேகம் கொடுத்துருக்கான் ஒரு மருந்துக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவ்வளோதான் வேகம் இருக்கு ஒரு நாம கம்மிக்கு வைக்கணும் இல்லாத மாதிரியே தெரியும் அவ்வளோ பண்ணிக்கிட்டு வந்துடும் அப்படி போல இந்த மாயினை சாமர்த்தியம்னா மயக்கம் ஏதோ நமக்கு இல்லா தெரியும் வாசனைகளுக்கு அனுற்பத்த வாசனைகள் வரும் உற்பத்த வாசனைகளுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாம கூட இருக்கலாம் அடங்கிற்கு வாசல் திடீர்னு வரும் மயக்கிறோம் அந்த மயக்கத்திலிருந்து விடுபடணும்னா நடந்த இடம் காலத்தில் அபியாசம் பண்ணி தான் ஆகணும் முதல்ல விஷயம் தெரிஞ்சு சிறுவனத்தினால மனத்தினாலும் சந்தேகெல்லாம் போகணும் சந்தேகம் போகும் விபரீத பாவனை நித்தியாசம் தான் போகும் அதனால எப்படி நிவர்ந்தது என்னுடைய மேனி அப்படி இருந்த என மாயை அவனாலே ஒப்பிட நினைந்திடுவரே உணர்விழாத அர்த்தத்து ஞானிகள் அல்ல அவர் அஞ்ஞானிகள் ஆகவே அஞ்ஞானத்தினால துக்கந்தான் ஒரு மொழிய சுகமராதுன்றார் மேவியாதினும் உலனாவியனு உலகை நடத்துபவன் நான் சகல கலைகளும் நடக்கும் ஓ விழாவோடு போற்றால் உண்டாகும் உலகனைத்தும் ஆய்வதாமற் ஒன்றால் இருமையும் என் மாதால் நான்காவது பாட்டு மே யாதினும் மேவி எல்லாவற்றிலும் பொறிந்து இருப்பவனாயும் வியன் உலகை நடத்துபவன் நான் இந்த அச்சரிப்படத்தக்க இந்த உலகத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் எல்லாத்திலும் பெருந்திருக்கிறேன் தாவையுலா என்னாலே நீக்கம் இல்லாத என்னாலே சகல கலைகளும் நடக்கும் இந்த உலகத்திலே அந்த காலத்துல அறுபத்தி நாலு இப்போ எத்தனையோ கலைகள் நவீன கல்யாணம் வந்துவிட்டன அது நடக்கும் எனக்கு என்ன கிடையாது இந்த உத்தரவுனால்தான் புது கலை வந்தது பழைய கலைகளும் புது கலைகளும் என்னுடைய அனுமதி தான் அதனுடைய அனுமதியெல்லாம் வரவில்லை நீக்கமில்லாத என்னாலே சகல கலைகள் நடக்கும் ஓயிலா ஒரு போற்றால் நீக்கமில்லாத ஒரு சக்தியினால் எனக்கு அனைத்து சக்திகள் அது ஒரு சக்தியினாலே உண்டால் உலகனைத்தும் உண்டாகும் உலகம் எல்லாம் தீட்டிக்கப்படுகிறது அழியக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அதனால இருமையும் என் மாயதால் நாசசக்தி ஒன்று இருக்கு ஆக்கசக்தி இருக்கு ரெண்டு சக்தி இருக்கு இது ரெண்டுமே என்னுடைய மாயன் சாமர்த்தியம்தான் அதனால அந்த மாயன் பிரம்ம சன்னிதானத்தில் இதெல்லாம் நடக்குது இது பிரம்மசக்திகள் அனந்தம் அதை கண்டுபிடித்தல் கூடாது என்று கையெழுத்து ஒவ்வொரு பகுதியில் சாமனுடைய சாமர்த்திய அனந்தம் மகமா எது செய்யாது ஒரு வரி எது செய்த அங்கு கூட பரிணாமடக்கூடிய யோக அதை ஈஸ்வரன் வழிபடுத்தி ஒழுங்குபடுத்துறார் அவனுதான் அந்த யோகி இல்லைன்னா முடியாது எப்படி செம்மையல் பண்றதுக்கு எல்லா சாமல் வாங்கி கொடுத்துட்டாங்க பக்குமா செய்ஷ் ஒரு ஆள் வேணும் இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அடப்படி எதுனான்னாக்கா அது எதுக்காகும் இது குடிச்சா அப்படியே வே வேக வச்சு வச்சுட்டேங்க அப்படின்னாக்கா வாயில் வைக்க முடியுமா எவ்வளோ பொண்ணுன்னு தெரியணும் வித் வித் சமையல் வந்து நல்லா பழகிருக்கணும் பாகசாஸ்திரம் சாமான்கள் மிச்சமான வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா கேட்கணும் அதான ஒளியே கொஞ்சம் திட்டம் வாங்குவாங்க அது நீ வாங்கி போட வேணாம் சமைச்சு விட்டேன் இந்த அது பொருளும் நஷ்டம் அது உடம்பும் கெடுதலும் ருசியும் இருக்கா பொருளாக இருக்கா அதுபோல அது என்ன ஆச்சு செமையான வேலை பார்க்குறான் பொருள் தேவைதான் ஆனால் செம்மக்கான சாமர்த்தி வேணும் ஒரு சாமானம் குறைஞ்சால் கூட அது சமையல் நல்லா இருக்காது உப்பு கொஞ்சம் குறைஞ்சாலும் நல்லா இருக்காது காரம் கொஞ்சம் நல்லா இருக்காது பொருளெல்லாம் விஷயம் கொழுக்க ஆனால் நிர்வாக மனு அதே போல தான் மா அணந்தோடி பரிணாம யோகிதை உண்டு நிர்வாகம் ஈஸ்வரன் எங்க இடத்துல எப்படி செய்யணும் அவருடைய ஆணைக்குட்பட்டது சமயக்காரன் சொன்னபடியே பொருள்கள் கேட்கணும் அது என்ன ஜடம் கேட்காம இருக்கும் உப்பு கொஞ்சம் அள்ளி போட்டான்னா இன்னும் கொஞ்சம் அள்ளி போடு சொல்லுமா உப்பு போட்டவரை அது பேசாமதான் இருக்கும் காலம் மிளகா அவரவ புலி கூட குறைச்சி போற கொஞ்சம் போட்டுட்டு அப்படி எடுத்துட்றான் ஏன் அதுக்குள்ளே எடுத்துக்கிறான்னு கேட்க முடியுமா அது ஜனம் அது என்ன தெரியும் அப்படி போன இந்த மாய ஒரு ஜனம் ஈஸ்வரன் சக்தி எந்த அளவில் செயல்படுவோ அதை பயன்படுத்திக்கிறார் அப்படிப்பட்ட வல்லமுடையவர் அவர் அதனால அந்த சக்திகளிலே எந்த சக்தி எந்த காலத்தில் செயல்படுமோ அதை பார்த்து செயல்படுறார் இதே போல தான் ஜீவனையும் செய்யணும் ஜீவன் ஒரு கிளிச்சன் ரவோண்டு அவர் வியாபகம் என்ன இழந்தவர் இவனுக்குள்ள சக்திகளை கண்டுபிடிக்கணும் உடம்புல என்ன சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் இவன் கொஞ்சம் சக்தி வச்சுக்கிட்டு அதையும் ஆசைப்பட முடியுமா எதுக்கு சக்தியே கொஞ்சம் தூரம் நடக்க முடியும் அதே போல மொபைல் நடக்கிறேன்னாக்க முடியுமா கொஞ்சம் தூரம் ஓடலாம் நான் பத்து மீது ஓடினா ஓட முடியுமா சாமர்த்து அந்த மாதிரி தான் செயல்பாடு ஏற்படணும் அதுபோல் ஜீவர்கள் அவருடைய சக்திகளை எவ்வளவு இருக்கோ அந்த அளவு பார்த்து செய்பவனாலும் நன்மை ஏற்படும் இல்லைன்னா தீமை தான் ஏற்படும் அஞ்ஞான காலத்தில் திட்டமிடி செய்ய முடிகிறது இல்லை ஈஸ்வரன் திட்டமிடி செய்வார் அதனால் ஜீவர்கள் விசாரப்பூரிசலாக இருந்து என்னென்ன தேவையோ எந்தெந்த காலத்தில் தேவையோன்னு விசாரம் பண்ணி அது விசாரபூர்வமாக செயல்பவையானால் அவர்களுக்கு இந்த மண மணி சேர்த்தியோட சக்திகள் பயன்படும் அனைத்து சக்தி இருக்குது மணி சக்தியில் என்ன சக்தி கேட்குற சக்தி பார்க்க சக்தி முகல சக்தி அஞ்சு சக்திகள் இருக்கு சிந்திக்கிற சக்தி இருக்குது லெச்சம் மணி சக்தி இருக்குது என்ன சக்திகள் தான் அப்புறம் புஸ்வாதி சுவாசமான சக்தி உண்டு சூழ சக்தியில் சக்தி உண்டு போதல் வருதல் பலம் பலவான் அது பிராணசக்தி எத்தனை சக்தி இருக்குது இடங்க இருக்கு இவ்வளோ சக்தியில பயன்படுத்தினோம் உள்ளவா அதுதான் இழைய வயராக்கிய வேணும் அது பயன்படுத்திக்கிற குழுவில் ஜோனத்தால் தான் அப்படி கணக்கா எந்த நாளைக்கு விஷயமோ அவங்களுக்கு தெரியும் எதனால மயக்கம் இல்லாதனால்தான் ஜலவசில மயக்கம் கிடையாது அவங்களுக்கு என்ன மயக்கம் சுத்த பதிவு சௌபதி மயக்கம் அசுத்தம் துக்கமா அதிகமா இருக்கின்ற மாதிரி சுத்தமாக சுகப்பத்தி இருக்கிறது தான் கஷ்டம் அதனால் தான் விரும்புறது தேவையில்லாதான் தேவைன்னு நினைக்கிறதுக்கு காரணமே அதே தான் உலகத்தில் கண்ட பதார்த்தங்களை அஞ்சிந்திரியல் மூலமாக அணுவிக்கும் ஆசை வரது நம்ம பசிக்கு சாப்பிட வேண்டியது தான் ருசிக்கும் சாப்பிட வேண்டியது வேணுமோ அந்த செய்யலாம் பொருளாதாரம் அல்லது சக்தி அனுசாரம் இதெல்லாம் கவனிச்சு எந்த அளவுக்கு ஆனால் அவங்களும் பலன் உண்டு நல்ல விஷயம் ஆகிறதுனால கூட சேப்படுறதை விட சாப்பிடாம போது ஒருத்தம் அதே ஓலத்தான் சகலமும் அப்படித்தான் என்ன கணிச்சு வேண்டியது தான் அதனால் பொருள் நம்மை ஒன்றும் பண்ணுறதும் இல்லை நாம் தான் பொருளையை கெடுக்கிறோம் நல்லது செஞ்சுக்கிறோம் அது ஜனம் அது என்ன பண்ணும் மயக்கிறது நம்ம கிட்டே இருக்குல்ல அது கிட்ட அது மயக்கமே இல்ல அது கிட்ட எந்த மயக்கமும் கிடையாது நாம தான் மயக்கிறோம் ஏன் சொன்னா சுத்தம் போய் ஏற்க ஆத்மா சுகமாக இருக்க இதை மறந்துட்டு பொருள்கள ஏற்றி பாக்கிறோம் அந்த அத்தியாசத்தினாலதான் மயக்கிறது காரணம் வேற என்ன இப்படிப்பட்ட சிந்தனை இல்லாதவர்கள் உணவு இல்லாதார் இங்கே அடுத்த பாடல நாலாவது பாட்டு அதனால இருமையும் என் மாயதால் உற்பத்தி உலக அனைத்தும் காக்கிறதும் அழிப்பதும் என்னுடைய சக்தி தான் இரண்டு சக்தி எத்தனையோ சக்தி இருக்கு நம்மகிட்ட வீட்டில் சக்தி இருக்கு போலதான் முடிவற்றிருப்பேன் என் மாயினால் பாங்க பகுதி புமான் பண்ணி நன்முற்பான் ஆங்கார முதலாக வனை தொங்கிறனாவதனால் ஓங்கார பொருளாம் என் ஒளியின் விரிவு உலகவிழா உலகெல்லாம் அப்படின்ற மீண்டும் சொல்றார் ஆதி இடை முடிவு இங்கு அற்றிருப்பேன் அதாவது ஆதி முதல் முடிவு இங்கு இந்த உலகத்தின் கண்ணே அற்றிருப்பேன் என கிடையாது என் மாயினால் பாங்காக பக்குவமாக பகுதி மூலப்பிரகதி உட்பத்தாதது பவான் ஜீவன் ஜீவனை பண்ணினேன் அதோட முள் முன்பத்தால் அதாவது சிட்டிக்கு முன்னாலே ஆங்கார முதலாக அனைத்தும் விருந்தின சிட்டிக்கு முன்னால் என்ன ஆங்காரந்தான் முதல் விரி அங்கே மான் மூலப்பிரதிலிருந்து மற்ற உலகம் ஜீவன் அது சேரும் துளசியம் எல்லாம் உற்பத்தி ஆச்சு அதனால் அதனால் அப்படி இருக்கிறதுனால ஓங்கார பொருளாம் என் ஒளியின் விரிவு உழவு எல்லாம் இவ்வளவு எல்லாம் பொருள் என்னுடைய விரிவுதான் அது என்ன ஓங்கார பொருள் அப்படின்னு சொன்ன திருச்சி சம்பாரம் என்று சொல்லக்கூடிய முத்தொழில் தான் விரிவு அதான் முன்னால் கரியதாய் நின்று உலகினுக்கெல்லாம் காலச்சக்கரந்தனை நடத்தும் இரணிக கற்பனாகுமார் தாண்டன் என்னில் தோன்றினான் என்னால் புரியும் வேதங்கள் நான்கையும் ஒன்றாக பொழவாய் புராணமாகதற்கு அரியதில் அறிவான் ஞானயோகதையும் அடியிலே அவர் கழித்தனால் ஆறாவது பாடல மீண்டும் சொல்ற கரியவாயின் என்று நான் இவ்வளவு செய்தால் நான் சாட்சியாக தான் இருக்கிறேன் நான் சாட்சியமாக ஆவதில்லை ஞானிகள் அப்படித்தான் இருக்காங்க கரியவாய் என்று சாட்சியாக இருந்து கொண்டு இவ்வுலகளுக்கு எல்லாம் காலச்சக்கரந்தினை நடத்தும் இரண்டிய கருப்பனாக மார்த்தாண்டன் இந்த உலகுக்கெல்லாம் காலச்சக்கரம் சக்கரம் இருக்கே சுத்திக்கிட்டே இருக்கும் காலத்தை காட்டிருக்கோம் கடிகாரத்தில் சக்கரம் தான் வச்சிருக்காங்க அது சுற்றுறதுனால தான் காலம் காட்டுது அது சுத்திக்கிட்டே இருக்கிறது தான் சுத்தறத வே அந்த சுற்று சொன்னாக்க காலம் நிர்ணயம் சகலமும் கால நிர்ணயம் பண்ணுறதெல்லாம் சக்கரம்தான் கடிகாரத்தில் சக்கரம் மீட்டரும் சொல்கிறாங்க அந்த கரண்ட் மீட்டர் தண்ணி மீட்டர் எல்லாம் சுத்தரம் தான் சுத்தறதுனால தான் நிச்சயம் பண்ணுறாங்க சுத்தம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது சுற்றி சுற்றி கணக்கு பண்ணிக்கிறாங்க சக்கரம் அதை காலத்தை கணிக்கிறது சக்கரம் தான் சக்கரம் இல்லைன்னா காலத்தை கனிக்க முடியாது எல்லாமே அப்படித்தான் அதனால காலச்சக்கரம்னார் சக்கரமாக உருவப்படுத்துகிறாங்க காலம் சக்கரம் போன்று சொல்லு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அதனை நடத்துவது யாரு இரணிகர்பன் ஆகும் மார்த்தாண்டன் என்றார் அவர் தான் காலம் மார்த்தாண்டன் இரண்டே கற்பனை சொல்றது பிரம்மதேவனை மார்த்தானு சூரியனுக்கு மார்த்தான் பேரு மார்த்தாண்டன் என்னிடையை தோண்டினு பண்ணால் புரியும் வேதங்கள் நான்கையும் ஒன்றாய் நான்தான் அவனுக்கு வேதம் சொல்லிக் கொடுத்தேன் சாமி சொல்லக்கூடிய நான்கையும் ஒன்றாய் ஏகமாய் போலவாய் எல்லாம் ஒருபோலத்தான் சொல்கிறது என்று அவனுக்கு அறிவுறுத்தினேன் பிராணமாய் புணர்வதற்கு பிராணம் பழையதுன்னு அர்த்தம் பழமையாக இருக்கின்ற அதை கூடுவதற்கு அரியதில் அறிதான் ஞான அவருக்கு அளித்தன இந்த பழமையாக இருக்கின்ற அதிர்ஷ்டான சேதனம் இருக்க அதை அடையறதுக்கு ஞானயோகத்தையும் சொல்லிக் கொடுத்தேன் கர்ம பக்தி மட்டுமில்லை ஞானயத்தையும் சொல்லிக் கொடுத்தேன் எப்போ ஆரம்பத்திலே பிரம்மதேவன் திருட்டு பண்ணும்போது இதே அப்போ இதின்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால அவருக்கு வேதானே பேர் வேதம் சொன்னவர் அந்த அப்படி அவருக்கு நான் செய்தேன் என்பதை மூணு அத்தியாயத்தில் அஞ்சாம் அத்தியாயத்தில் இவர்களே சொல்லுகிறார்கள் அந்த போதனாகிய புராணாம் பொருடனை பொருட்களாம் உயிராக போதன் யாரு பிரம்மதேவன் இந்த ஜோழனுக்கெல்லாம் உயிர் போன்று ஆதினால் படைத்தன சீட்டு ஆரம்பத்திலேயே படைத்தாய் சீட்டுக்கு தான் படைத்தாய் சரி அவன் படைத்தனன் அவன் உலகத்தை சீட்டாத்த சீட்டித்தான் அகிலமும் எல்லா உலகத்தையும் படைத்தான் அதே சமயத்தில் வேதம் யாவையும் வெறுத்தனை வேதத்தை பூரா அப்பயும் சொல் குடிச்சிட்டே மீளவும் அனைத்திற்கும் ஏது போதனாய் உளந்தோரும் மறுபடியும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்ற அதை உளந்தொரும் இழங்கும் இயல்பு கண்டனம் என்றாய் அத்தகைய வேதத்தின் தாற்பயத்தை எல்லா ஜீவர்களுடைய உள்ளத்திலையும் இருக்கும்படியாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆனால் மறைப்பின் காரணமாக யாருக்கும் விளங்குவதில்லை என்று இவர்கள் சொல்லி பொழுந்திருக்காங்க விஸ்வ பாத்தியத்தில் அதே தான் இங்கே இவரு நேர்முக வாக்கினால சொல்ற வேதங்கள் நான்கையும் ஒன்றாய் போலதாய் பூரணமாய் புராணமாய் பழையதாய் புனர்தற்கு அரியவில் அறிவாய் யானையோடும் சாதாரண விழாவில் வந்துடாது அது மிக கெடுசு தான் ஆனாலும் அதுதான் சரவுக்கு பரமான்ந்த பார்த்து கொடுக்கும் கெடுசுன்னு நாங்கள் சொல்றீங்க கொஞ்சம் எளிமையாக இருக்கக்கூடாதான்னா சுலபத்திலே சுலபம் அதுதான் இப்ப கெடுசுல ஏன்னு சொல்கிறீங்கன்னா மறைப்பு அதிகமாக இருக்கு வாசனைகள் அந்த வாசனை இருக்கு அதை போக்கிறது தான் பெரிய பாடாக மறைப்பு சத்து தண்ணி போரிங்ல போடுறாங்க தண்ணி உள்ள நிறைய கொடுக்க தயாரா இருக்கு பூமி கடலு முன்னூறு முன்னூறு நானூறு ஐநூறு நோண்டிட்டு போகணும் வேணுமே போனாலும் தண்ணி வரும் பத்தாயிரம் ரூபாய் வேணும் செஞ்சாதான் தண்ணி வருது செஞ்சதுக்காக தண்ணி கூட அதிபா வந்துட்டே இருக்கு வருமா இல்லாம இல்லை நல்லதுக்கு இல்ல அது வெட்டி எடுக்கிறதுக்கு சாதனங்கள் வேணுமில்ல செயல்பாது இருந்தாலும் எல்லா சாதனங்களும் செஞ்சா தான் மறைப்பு நீங்க அப்ப நம்மிடத்தில் தண்ணி எப்படி பூமிக்குள்ள இருக்கிறதோ நாலு நாள் தண்ணி குறையா வந்து இங்கேயும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஆனந்தோடியமாக தான் இருக்குது ஆத்மா சதோதியம் தான் அது மறைச்சிருக்கிற மறைப்பு இருக்கு அதுதான் இருக்கு அது போக்குறது சாதனை முடிய வேறு தண்ணி இயல்பாக மாதிரி இங்கே ஆனந்தம் இலுபாக தான் இருக்கு அது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு புதுக்கொள்ள இருக்கிற தண்ணியை அறுபது ஆளுநர் கூட ஒரு பத்து இருபதுனா கூட தண்ணி கொஞ்சம் வருது அது பத்தாது அவ்வளோதான் அதேபோல் புகை பாக்கில் அனுப்பிக்கும் போது கொஞ்சம் சுகம் கிடைக்கிது அது சுகம் பத்திரதில்லை அதனால அதிக சுகம் வேணுமான்னு சொன்னாக்கா முழுமையாகவே ஆவரத்த நீக்கிடணும் அப்படி நீக்கிட்டா தான் அந்த மறைப்பு நீங்கின பிறகு இருக்கு அந்த ஆனந்தம் அதுக்கு இங்கே பத்தாயிரம் வேணா இருந்தால் வேலை இங்கே பத்தாயிரம் வேலை முடியுமா இல்லை பத்து லட்சம் இருந்தால் முடியுமா இது விசாரம் தான் முக்கியம் இங்கே சிரணமான வித்தியாசம் இதே வைராக்கியம் சமஸ்திர சம்பத்தி மூச்சத்துவம் தற்பத்தி எமது விசாரம் இதெல்லாம் கொடுத்தா இங்கே பணம் இந்த பணத்தை கொண்டுதான் விசாரணம் வெளியே சாதாரணமாக ஒன்றும் முடியும் ஒரு கை பைசா இல்லாமல் காரியம் செய்யலாம் அது காசு முடியாது இதுக்கு காசு இல்லாமல் செய்யலாம் வேணும் அது பணம் வேணும் வேணும் மனம் சம்மதிக்கணும் சம்மதிக்க மாட்டேங்குது என்ன பண்றது அதனால மிக மிக சுலபத்தில் ஒரே நாள் போட்டு வேணுமே இருக்கு அப்படி போல இங்கே ஒரு கேலத்தில் ஞானம் வந்துடும் சாதனங்கள் இருந்தால் மனசு இருந்தால் மனதாக சம்மதிக்க மாட்டேங்குதா இருக்கணும் இருந்தால் தான் வரும் அதனால தான் அவர் சொல்றார் அரியவில் அறிதான் ஞான யோகம் பண்ணுறது கஷ்டத்திலும் கஷ்டம் சுலபத்திலும் சுலபம் அதுதான் எதிர்மறையாக வச்சுக்கணும் இதே போல சொல்லவும் கிடையாது எதனாலே அற்றவை பற்றி ஒற்றை வீடு ஆறாவது இயற்கை அவமானிப்ப அன்னிலேயே பேரா இயற்கை தேரோனா வள்ளுவரும் எப்பட்டு அப்பவே நாளைக்குமா நாளா இல்லை அப்பவே சம்மதி போய்டும் அதான முடிய மாட்டேங்குது என்ன பண்றதுன்னா மன சம்பாதிக்கிற அர்த்தம் அரியவில் அறிதான் ஞான யோகத்தையும் அடியிலே அவருக்கு அழுத்தின அந்த காலத்திலேயே சொல்லிவிட்டீர்கள் அதனால நான் சொல்லிவிட்டேன்னு சொல்றார் அதே நீங்கள் முன்னாலே போகும்பே என்ன சொன்னீங்களும் நானும் அஞ்சாரம் செய்து என் வாக்கினால சொல்லுகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் சொன்னார் எந்த நாவஞ்சனையே நினைந்த அருளினாலயன் சந்தனறிய திவ்யமாம் எனது தன்மைதான் அவதரிக்கிறான் அந்த மாதிரியில் என் அவன் எல்லக லோகமும் அமைக்கிறான் இந்த நாரணன் அளிக்குமாறு இவன் எண்ணிலே வேற நாளா வேறு வேற நாளில் ஆமையால் ஏழாவது வார்டில் சிரிட்டு திதி சொல்றார் அப்படி எட்டாவது வார்டில் சம்மாரன் சொல்ல போறார் எந்த நாளும் எனையே நினைந்து நினைந்த இயல்பாலே எப்போது பிரம்மதேவன் என்னை நினைத்துக் கொண்டுதான் சீட்டி கொண்டார் உத்தரவு என்னவோ அப்படின்னு கேட்டுதான் செய்கிறார் ஏன் அப்படின்னு சொன்னால் நான் தான் உத்தரவு போடுறவன் மாரி செய்கிறவர் அவர் தான் எப்படி மனசானது சங்கல்பம் பண்ணது ஜீவன் அதை ஆதரித்து தேவையானதாக இந்திரியங்களுக்கு உத்தரவு போடுறான் உத்தரவு போட்டால் தான் அது இந்திரியங்கள் செயல்படலாம் பரவாயில்லை ஊருக்கு போகணும் எடுத்து சிந்தனை ஏற்பட்டது ஜீவன் சிந்தனை பண்ணி முடிவு பண்ணணும் புத்தி சக்தித்தியை கொண்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு நச்ச நிச்சயம் பண்ணால் தான் கால் போகலன்னா கால் போகாது போகுமா காலு காலுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அது போகவே போகாது அப்படி போல கொடுக்கல் வாங்கல் வாங்கணும்னாலும் கொடுக்கணும்னாலும் ஒரு நிச்சயம் பண்ணுவோம் இது வாங்குவோம் இது கொடுப்போம் என்று புத்தி சேர்த்தி முதல்ல சித்தம் சிந்தனை பண்ணி தகவல் வீ போய் ஒரு புத்தி நிச்சயம் பண்ணாதுன்னா கொடுக்கல் வாங்க நடக்கும் வெளியில் அது உள்ளே என்பதால் முடிக்கணும் அப்படி போல இறைவன் காலப்புரத்தினுடைய வேலைன்னா சங்கல்பந்தான் அவர் மாயின் மூலமாக சங்கல்பம் பண்ணுறார் இது இப்படி செய்யணும் அது அப்படி செய்யணும் பண்ணார் சங்கல்பம் செஞ்சவொடனே அதை செயல்படுத்தவுன்னா காரியபிரமும் தான் செயல்படுத்து சங்கல்பமே நேராக காரியம் செய்யாது சங்கல்பம் கருவியின் மூலமாக செய்யும் என்பதை நம்ம வீழ்ச்சியிலே நம்முடைய அனுபவத்தில் பார்க்கறோம் இதே தான் ஈஸ்வரன் செய்கிறார் ஆனால் அது காரியபிரமும் சொல்கிறது மாயா காரிவிஷ்ட சேதனம் என்று பெயர் அதுக்கு இது மாயா விஷ்ட சேதனம் அதனால எந்த நாளும் வினையே நினைந்த இயல்பாளே என் அயன் பிரம்மதேவன் சந்த நாடு அரிய திவ்யமான் எனது தன்மைதான் அவதரிக்கிறான் அதாவது ஐயன் பிரம்மதேவனானவர் சந்தன் சந்தனா வடிவன் அர்த்தம் வடிவங்களை அவர் என்னென்ன வடிவங்களை சிந்திக்கணுமோ நாட நாடறிய அவர் உலகெல்லாம் தெரியும் பொருட்டு திவ்யமாம் எனது தன்மைதான் அவர் இருக்கின்றான் அதனால என்னுடைய இயல்பை தான் வெளிப்படுத்துகிறான் அவன் சுதந்திரமா எந்த இயல்பை வெளிப்படுத்த அதிகாரம் கிடையாது நம்முடைய இந்திரியங்களுக்கு சுதந்திரம் கிடையாது ஜீவன் மனதின் சங்கல்பத்தை கொண்டு செயல்படுத்துகிறான் அப்படி போல பிரம்மதேவன் ஒரு கருவிதான் எனது தன்மைதான் அவதரிக்கிறான் அப்படியே அவன் ஆதரித்து செயல்படுகிறான் என் ஏவலால் அவன் இவ்வகை லோகம் அமைக்கிறான் அந்த முடிவில் ஆதி எனக்கு இல்லை ரெண்டும் இல்லாத என்னுடைய ஏவன் உத்தரவின் பேரில் தான் அமைக்கிறான் சுதந்திரம் கிடையாது பிரம்மகையும் சொல்கிறார் அப்படித்தான் இறைவன் சேருமானுடைய அனுமதியினால்தான் நான் என்ன செய்கிறேன் எனக்கு எதுவும் சுதந்திரம் இல்லைன்னா சொல்லியிருக்காரு நான் அகப்போய் போகல செட்டி இருந்தால்தான் அகப்போ வரும் இல்லைன்னா வருமா அப்படிங்கிறார் அப்படி போல பிரம்மகீதையில் சொல்கிறதும் இங்கே இவனு சொல்கிற ரெண்டு தான் பிரம்மகீதையில் அங்கே இறைவன் சேருமான தான் முழுதல் கடலாக சொல்லுறது வந்து நான் தான் கடவுள் சொல்கிறது இல்லை அப்படினால ஆதி அந்தம் ஆதி இல் என் ஏவலால் அவன் அகில லோகம் அமைக்கின்றான் சரி அப்புறம் அமைக்காக்கி திதி பண்ற அது நான் தான் இந்த நாரணம் அழிக்குமாறு திதி பண்ணுமாறு ரசிக்குமாறு இவன் எண்ணில் வேறு என இயலாமையால் நாராயணும் நான் வேறு அவன் வேறு இல்லை நான் எதை நினைக்கிறேன் செய்ற அவருக்கும் சுதந்திரம் கிடையாது அதன் காரணமாகதான் அவர் திதி பண்றார் பக்கத்திலேயாரு பதில இருக்காரு இந்த நாராயண் இங்கே இருக்காரு அவருதான் இந்த நாராயணன் அளிக்குமாறு அவரு திதி பண்றாரு ரசிக்கிறாரு அவர் இவன் எண்ணில் வேறு என இல்லாமையால் எனக்கு அன்னிமா இல்லை என்ன நமக்கு மனசுக்கு அன்னியமாகதான் சைரங்க சைரம் இந்திரங்களா இருக்கு எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் ஒவ்வொன்றும் வேலை கொடுத்திருக்காரு அந்த மயனின் சாமர்த்தியத்தினால விஷயம் கொடுத்திருக்காரு அப்படி இந்த நாராயணன் என்னுடைய இயல்பு தான் வெளிப்படுத்துறாரு அவர் சொந்தம் கிடையாது அப்ப அவதாரம் பண்ணிருக்காரு உத்தரவு தான் அவர் அவதாரம் பண்றதே பத்தாத அவர் என் உத்தரவு தான் கிடையாது அது கடலை பாட வருது இல்லை தசாவதார முதலானவைகள் தனக்கு அண்ணிமையானதால் தானாக எப்போதும் கருதப்படவில் வரது இல்லை பாட யார் பண்ணுறது அந்த காலப்படம் பண்றது அடுத்த அங்கே தசாவதாரம் அதுவே வேதந்த பூரா அப்படிதான் வரும் வேந்தத்தில் இந்த மூர்த்திகளுக்கு சுதந்திரம் கொடுக்கறதே இல்லை மும்மூர்த்திகளும் கிடையாது ஒருத்தர்களும் கிடையாது ஒருத்தர் சமார கருத்தான் சமாமான காலத்தில் அவர் செய்கிறாருன்னா அவர் உத்தரவு தான் இப்போ சிவர்மான்னு சொ வழிபாடு போடுறமே கைலாசபுரியன்னு சொல்கிறமே அப்படின்னு சொன்னால் அவர் உத்திரன் இல்லை அவர் சிவர்மான் அவர் மங்களஸ்வரூபம் அவர் அது அழிக்கும் காலத்தில் உத்தரவரும் அதுவே மங்களஸ்வரூபம் தான் அவர் அது சிவம்ன்னா மங்களம்னு அர்த்தம் அவர் என்ன செய்யறாரு பக்தருக்கு அனுகிரகம் பண்ணுறது தான் அரவாயில்லை சீரடி சீர்த்தம்மாரும் அனுகிரகம் பண்ணுவார் அதனாலே ருதருடைய ஏகாதிர பதினோருத்துல இருக்காங்களாம் அந்த காலத்தை செய்வாங்களாம் இந்த நாரணன் அளிக்குமாறும் இவன் எண்ணில் வேறு என இலாமையால் அப்படிங்கிறார் இதெல்லாம் சொன்னா நான் சைவர் வைஷ்ணம் ஒத்து வாங்களாம் அழிக்குமாறு இவன் எண்ணில் வேறு என இல்லாமையால் சொல்ல முடியும் காலவனலான் என்று அடையவோம் ஒரு திர நடிப்பதும் என்னாலே உடைய வழியால் உழவும் பூதையுடல் பூதையுடல் உய்தே நடையை முதலானவை நடத்துவதும் என்னாலே ஸ்ரீ ஈஸ்வரகீதையில் ஆறாவது சிவசக்தி செயல்படுத்த அத்தியாயம் எட்டாவது பாட்டு முதலாவது இறுதியில் வினோவத்தியாயம் ரெண்டாவது சாங்கிவாத்தியாயம் மூன்றாவது பத் சம்பிரதாயத்தியாயம் நான்காவது பத்திமத்தியாயம் ஐந்தாவது ஈஸ்வரூப அத்தியாயம் ஆறாவது இப்போது சிவசக்தி செயல்பத்தி அத்தியாயம் சக்தியின் சாமர்த்தியத்தை ஒரு சை சொல்லிட்டு ஆ சக்தி என்னுடைய வசப்பட்டது அதை நான் மாட்டிப் பார்க்கிறேன் அது எந்தெந்த பரிணாமம் அடைகுதோ அந்த பரிணாமத்தை வைத்துக்கொண்டு நிறைய விவகாரம் பண்ணுகிறேன் என்று இந்த நித்தியாசம் வரிசை சொல்லிட்டு வர்றார் முதல்ல பிரம்மதேவன் படைப்பு கடவுள் அது சிறு அவருக்கு ஆதிலேயே வேதத்தை உபதேசது நான் தான் திதி கர்த்தா திதி செய்கிறார் அது என்னால் தான் இப்போது சொல்றார் கடையுகம் அதில் கடைசி யுகம் யுகங்களில் பிரளய அதாவது பிரளயம் என்று சொன்னால் எல்லாம் மாறுதல் அர்த்தம் அடங்கி போயிடும் மாறி ஒழுங்குவது தான் பிரளயம் அர்த்தம் நிலையம் லயம்னா ஒழுக்கம் பிரளயம்னா மேலான அந்த பிரளயம் ஜல பிரளயம் அக்னி பிரளயம் வாயு பிரளயம் இப்படி சொல்லப்படும் அதன் பிறகு மகா பிரளயம் இதில் எல்லாம் பஞ்சபோதன் அழியறதில்ல ஜீவனை மட்டும் அழிவாங்க இப்போ பஞ்சபோதலாக அழிஞ்சி போய் மகா பிரளயத்தில் இப்போ என்ன இருக்கு மாயை தான் இருக்கும் பிரமன் தான் ரெண்டே தான் இருக்கும் அந்த மாயை பிரமனானது அந்த கடைசி யுகத்தில் தங்கியிருக்கும் அந்த காலத்தில் இதை செய்வது குருஜனன் கலிவானதில் இப்போ இடையுகங்கள் இருக்கு அந்த இடையுகத்திலேயும் அவர் தான் செய்கிறார் அவர்கடையுகம் கடையுகம் இடையுகத்திலே இந்த அதிலே அவர் தான் செய்கிறாரு செய்யும்போது அவருக்கு ஒரு திலன்னு பேர் ஒரு தின அளவன்னு அர்த்தம் எல்லாம் துக்கப்படுத்துறது அந்த கலையுகம் அதில் கடிய கால அனலா நின்று கொடுமையாக இருக்கின்ற காலாக்னி அந்த காலத்தில் அக்னியாக இருந்து கொண்டு அடையவும் முழுமையாக ஒருத்திறன் அழிப்பதும் என்னாலே போனால் அழிக்கிறது என்னுடைய அக்னியினால தான் அப்படி செய்கிறார் உடைய வழியால் ஊதை உடல் வலிமை பொருந்தியது காற்று தான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காற்று ஊதை காற்று உடல் ஊழித்தேன் அது உடலிலே இருந்து கொண்டு நம்முடைய ஜீவர்களுடைய உடம்பில் இருந்து கொண்டு நடையை முதலான முதலானவை நடத்துவதும் என்னாலே காத்துக்கிட்ட சஞ்சாரம் பண்ற காத்து ஜீவர்களுடைய உடம்பிலே இருந்து கொண்டு தோழ இருந்து கொண்டு சூட்சம் சேரமாக இருக்கிற காற்று அதுதான் நடமாட செய்யும் சரீரத்தை வியாணன் பிராணன் அபானம் சமாளம் தான் சொல்ல அஞ்சு இருந்து கொண்டு இந்த சைரத்தை இயக்குறது அதுதான் பலம் புரிந்தது பிராணம் தான் பலம் காற்று ஆகவே இந்த பிராணனாக இருந்து இயக்குவதும் என்னால் தான் தெய்வங்களுக்கும் பிதிரர்க்கும் செய்யும் பூஜையாகின்றியம் கவியம் பாகம் செய்த கனலோன் அளிப்பதும் என்னாலே உய்வந்திடுவார் உய்வந்திடுவார் உதரத்தீயாகும் அவன் உண்டனவெல்லாம் மெய்வெந்திடாமல் வெண்ணியமத்தாலே வேவித்திடுகின்றான் பாட்லே சொல்றார் தெய்வங்களுக்கும் பித்திரர்களுக்கும் செய்யும் பூஜையாக கவியம் அவியம் என்ன நெய் கவ்யம் என்ன கவியம் நெய் பிரதானமாக தேவர்களுக்கு பித்திரர்களுக்கு எள்ளு அரிசிதான் கவியம் பாகம் செய்து அனலோன் அழிப்படும் என்னாலே எஜ்ஜஸ்தலத்தில் கொட்டான் கொண்டு போய் இப்போ நம்ம புகையிலே போகிறாங்களோ நெருப்பில் போட மாட்டேங்கிறாங்க இந்த காலத்தில் சும்மா புகையில் போட்டு போட்டு கார்த்தி முடிக்கிறாங்க அது எப்படி செய்யுது மந்திரம் சொல்லி புகையில் வெயில் நெருப்பில் போட்டாங்கல்லாம் அவங்க சேரும் பண்ற நெருப்பின் மூலமாக அது போகிறது அவர்கள் செய்யக்கூடிய அவியம் கவியம் அது நெருப்பின் மூலமாக போறது நெருப்புல போட்டதான போகும் போட்ட பாருங்க இந்த தேவர்களுக்கும் பிதிரளுக்கும் அவியம் கவியம் செலுத்தினா போகுது தண்ணி மூலமா போகுது எள்ள தண்ணி விடுறாங்களே அது தண்ணி மூலமாக போகுது என்ன பித்திருவோகம் ஜல ஜல சம்பந்தம் சந்திரலோகம் அது இது வந்து அக்னி யோகம் அதனால் அக்னி மூலமாக போகுது தபால் மாதிரி இங்கேருந்து கொட்டியில் போட்டால் தபால் போகுது இல்லை அப்படி போல் அக்னி தான் முக்கியம் அப்படி செய்வதே செய் நான் தான் சரி அதன் பிறகு உதர தீ பாகத்தாலோ அளிப்பன் அழிப்பது என்னாலே உயிர் வந்திடுமாறு ஜீவர்கள் ஜீவிக்குமாறு உதிர தீயாகும் அதாவது ஜாரராகினி அபானவாக ஜாரி உத்தர்த்தி கொண்டு உண்ட அண்ணா பானவைகளை ஜீரணிப்பிக்கும் சொல்லப்படுது உதரத்தீயாகும் அவன் உண்டன எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே என்ன செய்து அந்த அக்னி உதராக்கினி நெய் வந்துடாமல் சைரத்தை தைக்கிறது இல்லை என் நியமத்தாலே வேதித்திடுங்கின்றான் என்னுடைய நியமத்தினால உடம்பு த தைக்காம அன்னத்தை மட்டும் தைக்குது அது தைக்கிறனால தான் போகுது வெள்ளை கட்டி அடுப்பில் ஏற்றி பாருங்கள் அப்படியே கரைஞ்சி கூழாக வந்துடும் பாகு அதே பாகுன்னு சொல்கிறோம் அதே போல் நாம் சாப்பிட பண்ணுறாங்கன்னா பாகு பண்ணது பாருங்கள் எல்லாம் அப்படியே கூழாக்கி அதில் இரத்த பிரிக்காது கலிசல் பொருளில் மலைச்சு இல்லாமல் தழுறது இந்த வேலை பார்க்குது பாருங்க இது யாரால என்னால தான் நான் அவளை செய்ய முடியுமா ரத்தம் உற்பத்தி ஆகிறது அந்த வெந்த பிறகு பிரிக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த சமான கொடுத்துருக்காரு அதான் பிரிக்குது இல்லைன்னு பிடி முடியுமா என்ன விஞ்ஞானம் இருந்தாலும் விஞ்ஞானம் எல்லாம் பஞ்சபூதங்கள் உட்பட்டதே உடைய இந்த ஈஸ்வர நியதிக்கு அது வரதில்லை வர முடியாது ஏன் வர முடியாதுன்னு சொன்னால் இந்த உணவு பொருள் ரத்தத்தை உற்பத்தி பண்ணது வயிறு வயிற்று வந்து ஜாதக நீங்கள் ஜீரணம் பண்ணி அவனுடைய சாரமாக சமான வாய்வு ரத்தத்தை இழுத்து போகுது அதே மாதிரி எல்லா சாமான்களும் ஒரு போட்டு ஒரு மிஷினில் கடஞ்சி ரத்தத்தை உற்பத்தி பண்ண முடியுமா அந்த மிஷின் உண்டா இல்லையா இல்ல கடைஞ்சி கடை ரத்தம் பிரியுமா மலிதளம் தனியா போட்டு அத்தி தனியா போட்டு வந்து வருமா சரி அது மட்டுமா மாட்டுக்கு பால் இருக்கு பால் வைக்கோல் இருந்து அந்த தீவனத்தில் தான் வருது அதெல்லாம் போட்டு கசக்கி மிஷின்ல ஓட்டி பால் எடுக்க முடியுமா மாட்டு மாட்டுக்கு போன பிறகுதானே வருது ஜீரணம் பண்ணி அதுலேருந்து களிப்போல் சாணி மூத்தமா போன பிறகு அத்தமா மாறி அடுத்த எந்த பாடு உற்பத்தி ஆகுது அது வருதா அப்படி அப்படி செஞ்சாக்க மாடு தேவையில்லையே அதையோட செஞ்சுக்கலாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கண்ணா ஆம்பளை இல்லாமல் பொம்பளை குழந்தை பக்கிறது அதான் கண்டுபிடிச்சிருக்காண்ணா என்ன கண்டுபிடிச்ச இந்திரியை தெரிஞ்சு விட்டுறா வேற என்ன இருக்கு அதாவது இயற்கையாக கர்ப்பதாரம் பண்றது செயற்கையாக கர்ப்பாரணம் பண்ற குழந்தை சில பேர்கள் தின்பணக்கு வசை பவுன் பவான் அன்பயன் செய்யும் நால் வகை உண்டியும் தின்பணக்கு வசை பவுன் பவான் அன்பையன் செய்யும் நாளுவகை உண்டியும் இன்பமா வகை ஆக்கைகள் டோர் என்று அன்ப நானே அப்படின்ன அன்ப அர்ஜுனா அங்கியாய் ஜார்களை அறிந்து கொண்டு நாதனை நான் தான் சொல்றார் பாக்கியதில் பாக்கியது என்ன இயே சொல்றது சாரந்தான் சாரந்தான் அப்படிங்கிறார் அதனால இந்த விபரத்திற்காக அவன் உள்ளனவெல்லாம் மெய் வெந்திடாமல் சரிதம் கொடுக்கறதில்லை என் நியமத்தாலே வேதிச்சிடுகின்றான் அப்படிப்பா பாத்திரம் அடுப்பில் வைக்கிறோம் பாத்திரம் ஒன்றும் கரைஞ்சு போறதில்லை உள்ள இருக்கிற சாமான கரையுது பாத்திரம் கரைஞ்சு போனா போச்சு அப்படித்தான் பாத்திரம் அவங்களுக்கு கரையுது ஆனா பாத்திரம் உருக்கிறது சாமத்திய உண்டு பாத்திரம் செய்யறாங்க அந்த சேம்பத்தலை இருக்கு உருக்க பாத்திரமா செய் கரையிறது இல்லை அவங்க நெருப்பு அது நிலக்கரி போட்டு உருக்குவாங்க அது நிலக்கரி அது வேக அதிகமாக இரும்பு இருக்கிறது நிலக்கிறதா உருகுமா இந்த அனுப்புக்கு இல்லை உருகிறது இல்லை முடியாது வேகம் பசது அதனால பாத்திரம் வந்து வேகாம பார்த்துக்குள்ளே வேக வைக்கிற அதே போல ஈஸ்வரன் சரீரத்தை வேக விடாமல் சரீத்துக்கு உள்ள உணவு வேக வைக்கிறார் அப்படின்னு கருத்து அதனால தான் ஏதன் என் நியமம் அப்படி இருக்குன்னு சொல்றார் மகிழ சலபதியும் மழை வர அருணன் எனும் உலக திகழ்வது அமலனும் அமிர்த கிரணம் எனும் அருள் பவானும் எனது பணிவகை செய்தொழுகும் அவர் பத்தால் பார் சொல்றார் வருணன் எனும் அகில ஜலபதி மழை ஜளபதியும் மழை வர உதவும் அண்ணார் அருணன் என்பது ஜலபதி அதாவது ஜலத்துக்கு அதிபதி என்ன ஜலக்கடவுள் தண்ணி கடவுள் மழை வரச் செய்கிறார் மழை வர உதவும் உதவுதே அந்த என்ன ஆக் பின்னாலே ஆக்னி சொல்ல போறேன் உதவுவதும் உம்மை சேர்த்துக்கிறோம் வர உதவு உதவ உதவுவதும் அருணன் எனும் உழவு திகழ்வதும் உழவு திகழ்வது செய் அமலனும் அருணன் சூரியன் சூரியன் உலகமெல்லாம் விளங்கும்படியாக செய்கின்றது யாரு அவர் செய்வதும் அது அமரன் குற்றமற்றவன் அவனும் அமிர்த கிரணமெனும் உயிர் மகிழ்வு கேளுமன் மகிழ்வு சந்தோஷத்தை கேளுமெல்லாம் பூரணமாக அருள் பவனும் உமை சேர்த்துக்கணும் ஓ பூரணம் என்னைக்கு அமிர்த கிரகணங்களை சந்திரன் வீசுகிறான்னு சொல்லப்படுது அந்த அமிர்தமானது அது வடநாட்டிலெலாம் சித்ரா பௌர்ணமிக்கு ராத்திரியில் சாயந்தரம் பாயசம் செஞ்சு ஒரு தூயில் கட்டி மேலே வச்சிருவாங்க மே வீட்டில் காலையில் அந்த கிரகணங்கள் பட்டு சாப்பிட்டாக்க அதிருசியாக இருக்குமா சித்ரா பௌர்ணமிக்கு அப்படி மையம்லாம் அவருக்கு கிரணங்கள்லாம் விடுமா இனி ஒரு நாள் பா வண்டி பாருங்கள் சித்திரை மருந்தா வர அடுத்த வரப்போதில்லை வீட்டில் பாயசம் போட்டு வச்சு காலையில் எடுத்துக்கலாம் ஊனக்கிணா சாப்பிட போடாமல் பார்த்துக்கணும் துணி கட்டிடுச்சு அது உள்ளே போகணும் இல்லை கிரணம் துணி கட்டில குப்பை விளையாடலாம் கட்டி வச்சிட்டாக்க காலையில் பார்த்தவொடன்னா அது ஒரு விஷய வேறுமா அந்த மாதிரி விஷயம் வராத அது அமிர்த கிரணங்களை இறங்குமா சொல்கிறாங்க அப்படி அமிர்த கிரணம் எனும் உயிர் மகிழ்வு கேளுமே உயிர் பூரணமாக மகிழ்வு செய்யக்கூடிய அருள் பவனும் அருள் பவன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அர்த்தம் எம எம்முடைய பரணன் ஆக்னியினாலே எனவே பணிவகை செய்து வழிகின்றார் இதெல்லாம் ஈஸ்வரனுடைய வேற நாங்கள் பயந்து கொண்டு செய்கிறோம் செய்யறாங்க அவங்கெல்லாம் என்ன அதிகாரிகள் மேலதிகாரி கட்டுப்படுத்த செய்வாங்க பயப்படுத பயப்படுவாங்க ஒவ்வொருத்தரும் பயம் உண்டு கீழ்பட்டவர்கள் மேல்பட்டவர்கள் பயந்துதான் அது நடக்கலாம் வேறு வழி கிடையாது படிப்படியாக ப அந்த தன்மை உண்டு ஒவ்வொருவருக்கும் உண்டு மேல் உத்தியோகத்துக்காக கீழ் உத்தியோகம் பயந்துதான் ஆகணும் கீழே வேலை அவனுக்கு கீழே அவனுக்கு பயப்பட்டுதான் ஆகணும் அதே மாதிரி ஒவ்வொரு அப்படித்தான் ஊரில் ஊர் மக்கள் அப்படித்தான் ஊரில் உள்ளவங்க ஒவ்வொரு தலைவருக்கும் பயப்படுதான் ஆகணும் இல்லைன்னாக்கா கெடுதல் பண்ணுவாங்க அது அவன் ஒத்துக்க வேண்டி தான் வரி கூட போட்டான்னு போட்டு போய் வட்டி காட்டிகிட்டு வெளியிடான் இல்லைன்னா ஒத்துக்குவாங்களே அதே மாதிரி ஊர் தலைவர் அந்த பெரிய முனிசிபாலிட்டி முதலான தலைவரெலாம் பயப்பட்டுதான் அப்படித்தான் ஒன்றுக்கு ஒன்று பயம் இருக்கு அப்படி போல் இவர் எல்லா லோகங்களுக்கும் தலைவராக இருக்கிறதுனால இவர்கள் இந்த இவனுடைய ஆக்ஞியை இந்த பயந்துக்கிட்டு செய்கிறாங்களா கொஞ்சம் கூட மாறாது சூரியனோ சந்திரனோ ஒரு கால் நிமிஷம் கூட மாற மாட்டாங்க அவ்வளோ பயம் இருக்கும் அவங்களுக்கு ஐயாம எம்முடைய ஆர்ம